اللهم إنه كلامك يا رب أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبد الله ورسوله الله بعث وقد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الله وليم الذين آمنوا يخرجهم من الظلمات إلى النور والذين كفروا إلى ألم الله ويخرجوهم من الظلمات إلى الظلمات أولئك أحضر النار احمد அனுப்போகள் அஹமது முஸ்தபா முசம் அவர்கள் என்றென்றும்லாமும்லவாக்கும் கூறுவானாக என்று பிரார்த்தனை செய்கின்றேன் அதே அன்னாரை துணக்கி வாழ்ந்த சகாபாக்கன் அன்னாரின் குடும்பத்தார்கள் தோழர்கள் சிலையார்கள் காபெரிங்கல் சபவ காபெரிய உலகம் அழியும் வரையில் வாழக்கூடிய இறை நேர்த்தர்கள் முன்மையினால் நான்கள் பெண்கள் மீது அவ்வா கூறுவானாக மீண்டும் பிரார்த்தனை செய்கின்றேன் அல்லத்தில் காப்புடையூரமர் இருக்கும் இறை நேத்திர நிலை அன்பு சகோதரர்களே எல்லா நிலைமைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா நேரங்களிலும் எங்களை படைத்தவன் பரிபாணிப்பவன் பாதுகாப்பவன் ஒரு நாள் எங்களை மரணிக்க செய்பவனாகிய மவுத்தாக கூடியவனாகிய அல்லாஹே பயன்படுத்தி அஞ்சு பக்குவா செய்து வாழுமாறு எனக்கும் அப்பா உங்களுக்கும் என்னும் நல்லொழிவை கட்டதையை நான் பகன் செய்து கொள்கிறேன் அல்லாஹாக்கு சுமகான ஆனால் நம் அனைவர்களையும் உண்மையான முக்கத்தை கூட்டத்தில் சேர்த்து கண்ணியமான சகோதரர்களே கனவான்களே அல்லாமக்கு சுபகான படைத்தான் இந்த உலகத்திற்கு நம்மவர்களை அல்லா அனுப்பினான் எதற்காக அனுப்பினான் அல்லாவை சொல்லுகிறான் இல்லாதோ அவர்கள் என்னை அறிந்து விளங்கி வணக்கம் செய்ய வேண்டும் என்பதற்காக சகோதரர்களே எல்லா வகையான ஏற்பாடுகளையும் அல்லா உங்களுக்கு செய்து தந்திருக்கிற உலகத்தில் நாம வாழுகிறோம் இது அல்லாஹுடைய ஏற்பாடு நாங்கள் யாரும் நினைக்க கூடாது இது ஏன் முயற்சியினாலும் அமைப்புனால கிடைத்திருக்குது என்று சொல்லி மாணவர்களே உலகத்துடைய எல்லா நிலமங்களும் அல்லாஹைய மறைவானு எங்களுடைய அந்த விஷயத்தை யாரும் அறிந்து கொள்ள மாட்டார்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள் இந்த பூமியில இந்த கடல்ல நடக்கூடிய விடயத்தையும் அந்த இறங்கி வைத்திருக்கிறார் மரங்களிலிருந்து இலைகள் உதிர்வதும் அல்லாஹுடைய அனுமன் அல்லாஹுடைய அறிவுக்கு உட்பட்டதுதான் கண்ணியமானவர்களே அமைதியாக நீங்களே சிந்தித்து பாருவோம் இந்த உலகத்துல அந்நாட நாட்டம் இல்லாம எதுவுமே நடத்தவே முடியாது உங்களுக்கும் ஒரு மரத்துல நெச்சோப நெச்சோப இலைகள் ஒரு காத்து வீசினா இலைகள் விழுந்து கொண்டிருக்கிறது அல்லா சொல்லுகிறார் அந்த இலைகள் விழுவதும் அதே இந்த அறிவிப்பு ஒவ்வொரு மரத்திலேயும் மரங்களுடைய இலைகளுடைய எண்ணிக்கும் அல்லாவுக்கு தெரிவித்துல பெய்யக்கூடிய மலை புளிகளுடைய எண்ணிக்கை அந்த ரொம்ப முழு உலகக்கூடிய ஆட்சி அதிகாரம் பிரமுடைய கையில் வேற யாருடைய கையிலையும் உங்களை விட்டு சப்பி விட்டது அவளப்படவான அல்லாடேற்ப அல்லாடேற்ப உங்களுக்கு கிடைத்து விட்டது சந்தோஷப்பட வேண்டாம் ஏன் உங்களுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார் அதுதான் அவனோட கையில கிடைத்திருக்கு கண்ணியமானவர்களே நாம ஒவ்வொருவரும் இப்படிப்பட்ட சிந்தனையும் ஒவ்வொரு நாளும் சிந்திக்கும் சொல்றான் என்னோட உடம்ப கொஞ்சம் நீங்க பார்க்க இல்லையா உங்க அழகான கண்ணு இது யார் உங்களுக்கு தந்தது இந்த கண் உங்களுக்கு இல்லாச்சு கஷ்டப்படுவீங்க சிரமப்படுவீங்க காலில அல்ல ஒரு உயிரை ஒரு சீவனை அல்லா தந்திருக்கிறா அதுல குறைபாடு ஏற்பட்டு கஷ்டப்படுவோம் ஏங்க உடம்புடைய ஏற்றுவார்கிட்ட யாரு செஞ்சது என்ன தாய் தகப்படுமா அல்லது எங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான விசேஷமான டாக்டர்களா யாரு தந்தது உங்களோட கேள்விய பார்வைய சிந்திக்கிற ஆற்றலை தந்தவன் அல்லா அந்த அல்லாவுக்கு கொஞ்சமாவது நன்றி சேர்க்க கூடாதா هو هو கொஞ்சமாவது அல்லா போசவே வேறு எவருமே வேறு எவரும் உங்களோட படித்தவன் தான் எல்லாரும் படித்தான் வயிற்கு வைத்து சென்னை ஆக்கினவன் அல்ல கண்ணுகளையும் பார்க்கக்கூடிய ஏற்பாடு செய்தவன் வடிவமாக ஒரே அமைப்புல ஒரு கண்ணு பெரியதாக ஒரு கண்ணு சின்னதாக எவ்வளவு அசிங்கம் உண்டாகும் தானுடைய வயிற்றுக்குள்ள வைத்து அல்ல எவ்வளவு நுட்பமாக படைத்திருக்கிறான் இரண்டு கால்களும் ஒரே மாதிரியாக ஒரு கால் கட்டையாக ஒரு கால நெட்டையாக இருந்தால் மனிதன் நடப்பதற்கு எவ்வளவு கஷ்டப்படுவான் இரண்டு கால்களையும் ஒரே மாதிரியாக படைப்பவன் யாரு மஹல்ல அல்லாஹுடன் வேறு எவராவது இருக்கிறானா தன்யமானவர்கள் அல் முகிறார் அல் ஹானி உல் பாரி உல் முசின் இந்த மூணு வார்த்தைக்கும் ஏராளமான அர்த்தம் ரகசியங்கள் இந்த மூணு வார்த்தைகளையும் பல நாட்களாக பேசலாம் அல் முசீர் உருவத்தீர்க்கினார் அமைத்தவன் அல்ல மூணு இருப்புக்குள்ள வெற்றி உருவாக்கினவன் அல்லாம் அல்லாத்தீரை வேறு யானை இருக்கிறானா அல்லாஹு நிராகரிக்கக்கூடியவர்களே அல்லார் இல்லை என்று சொல்லக்கூடியவர்களே அவள் ஏழு உண்டா இந்த உலகத்துல ஒரு கொசுவை படைத்து காட்டும்போ பார்க்கலாம் ஒரு கொசு ஒரு நுழம்பு ஒரு கொசுவை கூட படைக்க மாட்டார் வீட்டோ சமருள்ள நாடு அவனுடைய ஜனாதிபதி உலகத்துக்கே நாம தான் உலகமே என் கையில தான் இருக்குது என்று தெரிமை செலுத்தக்கூடியவர்கள் மௌக்காக மாட்டார்களா அவர்களை திரும்ப உயிர்ப்பற்ற முடியுமா யாருக்கு முடியும் அல்லாஹத்து வேறு வேறு யாருக்கும் எதையுமே செய்ய முடியும் அல்லாத ஞானத்துக்கள் எப்பயுமே நாங்க பேசுவோம் மனைவியோடு இருக்கும் பொழுது அல்லாஹப்பட்டு பேசும் குழந்தைகளுக்கு முன்னால நம் பொறப்பத்தி பேசுவோம் நரம்பியோடு உபகாரம் செய்திருக்கிறான் அல்லாட நியமத்தை விட நீங்க பேசினா எழுதினாக்கெடுத்தா உங்களால கணக்கெடுக்க அல்லாட நியமத்துக்கு ஏற்றுக்கொள்ளுங்கள் நானும் நீங்கள் இதற்கு மாத்திரமான ஒரு கருத்து இல்லாத எதிர்பார்க்கிறான் அவனை நாங்க நெருங்குவோம் அவன் சொன்ன பிரகாரம் எங்களோட வாழ்க்கையை நாங்க அமற்றிக் கொள்வோம் இவ்வளவுதான் எதிர்பார்க்கிற அல்லாவுக்கு யாரே மிக விருப்பமானவர்கள் அல்லா விரும்புகிற நல்ல அமல்களை செய்யக்கூடியவர்கள் யாரே என்று அல்லா பார்த்துக் கொண்டிருக்கிறான் சில மனிதர்கள் அல்லாஹ் ஏழைகளாக கஷ்டவாளிகளாக அல்லா படித்திருக்கிறோம் ஏற்பாடுற இந்த கஷ்டத்துல இந்த மனிதன் என்னோடு எப்படி நடந்து கொள்கிறான் ஒரு மனிதனுக்கு எதிர்பார்க்கிறான் இந்த செல்வத்தில இந்த மனிதன் என்னோடு எப்படி நடந்து கொள்கிறான் மனிதனுக்கு அறிவு ஆற்றலை கொடுக்க அல்ல எதிர்பார்க்கிறான் இந்த அறிவு ஆற்றலோடு இந்த அதியா என்னோடு எப்படி நடந்து கொள்கிறார் கண்ணிமான சகோதரர்களே நீங்க சிந்தித்து பாருங்க நூற்றுக்கு நூறு ரொம்ப விருப்பமான ஒரு அடியானாக நான் ஆகின்றான் அல்லா இதுவரையில் அலையாக கூப்பிடுவார் இதுவரை இன்னாருடைய மகன் இன்னார் என்ன வாப்பட பேரை சொல்லி என்ன பேரையும் சொல்லி இன்னாருடைய மகன் இன்னாரை நான் விட்டேன் நீங்களும் முழு மாணவர்களையும் அழைத்து மலாய் கட்டுமாறுகிறேன் இன்னாருடைய மகன் இன்னார் அண்ணா பொருந்தி கொண்டு விட்டார் நானும் அவர்களை பொருந்திக்கொண்டு விட்டேன் நீங்களும் பொருந்திக்கொள்ளும் இந்த பாத்தியம் எனக்கு கிடைக்குமா இல்லையா இதுக்குத்தான் நாங்கள் முயற்சி செய்யணும் ட்ரை பண்ணணும் அலமதுல அன்னாட இந்த அசினியத்தான பொருத்தம் எனக்கு கிடைக்கும் தான் வாழ்க்கையில சிக்கல் பிரச்சின கும்பம் துயரம் இல்லை இல்லவே இல்லை அல்ல சொல்றேன் பயப்படவானோ சஞ்சலம் வேண்டாம் மனதில் கவலைகள் வேண்டாம் நீங்க ரொம்ப உயர்ந்தவங்க ரொம்ப கண்ணியமானவங்க பூமி இல்லை நீங்க அல்லா கூட நெருக்கம் உள்ளவர்களாக இருந்தார் அந்த நம்பிக்கை அந்த தொடர்பு உள்ளவர்களாக இருந்தால் நீங்க பயப்படுவார் அல்லாட அரசாங்கத்தை நாங்க சரியாக புரிய மனதில் கவலையே இருக்க மாட்டோம் சங்கடம் இருக்க மாட்டோம் வர மாட்டோம் அல்லாண்டு அரசாங்கம் நாங்க இன்னும் புரியல அல்லாண்ட அரசாங்கம் அந்த பார்வையில அல்ல சொல்றான் இந்த உலகம் பெருமதி இருக்கு நானும் நீங்களும் திரும்ப கூடிய ஆசை வைக்கக்கூடிய துணியாவை பார்த்து அல்லா சொல்றான் இந்த பார்வேல இந்த உலகம் ஒரு நுழங்குடைய இறக்கைக்கு பெருமதி இருக்குமண்டா என்ன நிராகரிக்கிற காஃபிற்கு ஒரு முதல் உலகத்தை பார்க்கிறான் அல்லாவுடைய பார்க்கும் பொழுது இந்த துணியா ஒன்றுமே அதனாலதான் அல்லா குடுக்கறான் காஃபிருக்கும் எடுத்துக்கொண்டு போக அல்லாட சரியாக விளங்கினை சகோதரர்களே ஹரி அன்பு இந்த ஹபீச ரிவாயத்தில் ரொம்ப தெளிவாக நீங்க விளங்கிக் கொள்ளும் அல்லா எனக்கும் உங்களுக்கும் விளக்கத்தை தந்துருள்வாங்க புகாரில வரக்கூடிய கதை சொன்னார்கள் அல்ல சொல்றான் மண் ஆதன் எனக்கு ரொம்ப நேசமான ஒரு அடியான் இந்த அடியான யாராவது முகவினை செய் எனக்கு நெருக்கமான ஒரு அடியான் நெருக்கம் உள்ள அடியானை யாராவது நோயினை செய்தார் அவர்களோடு யுத்தம் செய்ய தயாராக இருக்கிறேன் அவரை நான் அழைப்பு விடுக்கிறேன் பிரகடனம் செய்கிறேன் அவர் என்னோட யுத்தம் செய்ய வர என்ன ஏன்ன அடியானுக்கு எனக்கு விருமான ஒரு சொல்றது இதே ஹதியத்துல தொடர்ச்சியாக அனைத்து சொன்னார்கள் சொல் இந்த மே இந்த நெருக்கத்தை அடியான் எப்படியும் உண்டாக்கி கொள்வது நான் அவனுக்கு கடமையாக்கின பரலாக்கின விஷயங்களை கொண்டு அடியான் என்னுடைய நெருக்கத்தை உண்டாக்கி எப்போமையை செஞ்சிட்டோம் நான் இதன் மூலமாக அல்லாத உண்டாக மாட்டான் கடலை நிறைவேறும் பொறுப்பு நீங்கிவிடும் ஆனா நெருக்கம் உண்டாக மாட்டான் சொன்னார்கள் சொல்லுகிறார் மேலிகமாக செய்வதன் மணை உணவும் மேலதிகமாக செய்கிறார் சருணை அதிகமாக செய்கிறார் அல்லாஹூடி நெருக்கத்துக்காக தன்னை அர்ப்பணிக்கிறார் கண்ணியமானவர்களே அண்ணா சொல்றா மேலிகமானலதிகமான அமல்களை கொண்டுதான் அடியான் என்னுடைய நெருக்கத்தை உண்டாக்கிக் கொடுக்கிறார் நான் அந்த அடியான நேசனாகும் முறை அல்ல சொல்றாங்க நான் அந்த அடியான எனது நேக்கனாக ஆக்கிக் கொண்டு விட்டால் நான் அவன விருப்பத்துக்குரியது அவன் பார்க்கக்கூடிய செவியாக நான் ஆகிறேன் அவன் அவன் அவன் கேட்கக்கூடிய செவியாக நான் ஆகிறேன் அவன் பார்க்கக்கூடிய பார்வையாக நான் ஆகிறேன் அவன் கையாக நான் கண்டிய சகோதரர்களே அல்லா சொல்லுகிறான் அவன் நடக்க கூடிய அல்லா சொல்லுகிறான் சங்கல்வாஹு அழகியம் எங்களுக்கு சொல்லுகிறார்கள் அபோரா அவர்கள் அறிவிக்கிறார் அவன் பார்க்கக்கூடிய பார்வையாக கேட்கூடிய கேள்வியாக குடிக்கக்கூடிய கையாக நடக்கக்கூடிய காலாக நான் ஆகிவிடுகிறேன் அந்த அடியார் எனக்கிட்ட கேட்டா கை ஏந்தினான் அவளுக்கு கொடுப்பேன் இவ்வளவு நெருக்கமான அடியார் எனக்குதவையாவது மறுவான் நிச்சயமாக கண்ணியமான சகோதரர்களே இந்த அடி விளங்குகிறதா திரும்ப தோல்றேன் மண் எனக்கு நெருக்கமான விருப்பமான அடியானைக்கு யாராவது அவரை நான் என்னோடு யுத்தம் செய்ய வரட்டும் என்று நான் அவருக்கு பகிரங்கம் பிரகடனம் செய்கிறேன் அண்ணா யுத்தத்துக்கு கூப்பிடுறான் திரும்ப சொல்கிறான் அந்த அடியான் சரணுகளை கொண்டு என்னை நெருங்கி கடமைகளை நிறைவேற்றுவதன் மூலமாக என் பக்கம் நெருக்கத்தை உண்டாக்கிக் கொள்கிறான் எதுவரைக்கும் நான் அவனை நேசிக்கும் வரைக்கும் நான் அவனை நேசித்து விட்டால் நேசம் எனக்கும் உனக்கும் கிடைக்கட்டும் எனக்கும் உங்களுக்கும் கிடைக்கட்டும் அவன் பார்க்க கூடிய பார்வையாக நடத்தக்கூடிய அடியான் எனக்கிட்ட பாதுகாப்பு தோழி நான் அவனை பாதுகாப்பேன் என்ன சொல்றீங்க இதுக்கு லேசான முறைதான் அவர்களுடைய விழாக்கள் படிக்கையை விட்டு பூர்வமாக்கிவிடும் பூர்வமாக்கி கொள்றான் தூக்கத்தில் இன்பம் இல்லை இன்பம் இன்பம் ரப்போடு இன்பம் தூக்கம் போவதில்லை முழு செய்கிறேன் தக்பீர் கட்டி தொழுகிறேன் அல்லா சொல்லுகிறார் என்று அல்லாகுவை பயந்தவர்களாகவும் பிரஸ்மத்தை ஆதரவு வைத்தவர்களாகவும் அல்லாஹுவை தொழுதி அவர்களுக்கு செல்வங்கள் அல்லாத பாதையில் செய்கிறார்கள் இவர்கள் அறிந்து கொள்கிறார்கள் இல்லை நான் அவர்களுக்காக மறைத்து வைத்திருக்கிறத அவங்க விலங்கிக் கொள்றாங்களுடைய வாக்கை என் தூக்கத்தில் இன்பம் காணுகிறார்களா இல்ல அல்லாம சந்தோஷப்படுத்துகிறார்கள் வகி வருகிறது ஆரம்ப காலம் பயந்து விட்டார்கள் ஓமி வந்தார்கள் இனிய போக்குங்கோ போக்குங்கோ எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அச்சமாக இருக்குது உடம்பெல்லாம் கூதல் போடுகிறது அவர்களுடைய உடம்ப போத்து சொல்லுகிறார் எம்போமில்லை இரவு நேரத்தில் எலும்புங்கோ அந்நாகுவது அணுங்குங்கோ கொஞ்ச நேரம் கூங்கும்போ இல்ல அறியா கொஞ்ச நேரம் கூங்குங்க அல்லது அரவாசி வணக்கம் அரவாசி தூக்கம் குருவான அண்ணா சந்தோஷப்படுத்துவோம் போர்வையை போட்டி கொண்டு பயந்து கொண்டிருக்கிறார் உங்களுக்கு நாங்க வகையை தந்தது பாக்கிய தந்தது இந்த சிறப்பது நீங்க போக்கிக் கொண்டு உறங்க சந்தோஷப்படுவான் தாஜ்ஜத்தை கண்ணியமானவர்களே சுருக்கமாக சொல்லுகிறேன் நேரமும் கடந்து விட்டது இந்த ஹபீசுல நசீர்களை போன்று அல்ல அல்லா அடியான நெருங்குறா நபில்களின் மூலமாக அல்லாவ நெருங்கும் என்று சொல்லப்பட்ட ஒரு சில விடயத்தை சொல்றேன் கண்ணியமானவர்களே எங்களுக்கு மேலதிகமான அமல்கள் நிறைய பேர் திருத்தி காண கடமையை செஞ்சுட்டா நாங்க தப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி கடமைக்கு மேலதிகமாக நாங்க எவ்வளவு நசிலான வணக்கங்களை செய்வோம் இரவு நேரத்தில் கொழுகிறது நோம்புகள் சுண்ணத்தான நோம்புகளை பிடிக்கிறது பொருளான் திலாகத்தை செய்வது இது போன்ற ஏனைய உபகாரங்கள் தாய் ரகப்பனுக்கு உபகாரம் செய்வது குடும்பங்களுக்கு உபகாரம் செய்வது பக்கத்திற்கு உபகாரம் செய்வது இதில் ஒரு சம்பவத்தை சொல்றேன் உங்களுக்கு தெரியும் கேள்விப்பட்டிருக்கிறீங்க மூணு சகோதரர்கள் நம்மளுடைய முன்தின காலத்துல ஒரு பயணமாகினார்கள் இரவு நேரம் தங்கோணம் ஒரு குகை தான் அவர்களுக்கு தங்குவதுக்கு கிடைத்து விட்டது ஒரு சின்ன குகை அந்த குகை குரல் உடைந்து விட்டார்கள் கடுமையான மழை பொழிந்து கொண்டிருக்கிறது ஒரு மேகமான ஒரு ஒரு பயங்கரமான ஒரு பாறாம் கல்லு மேலிருந்து வந்து குகை வாயலை அடைத்து யாராலும் தண்ணி ஓரமாக்க முடியாது மூணு பேரும் சொல்லுகிறார் வெளியில வந்து காப்பாற்று அல்லாவுக்கு ஒரு சகோதரர் சொன்னார்கள் உபகாரம் உத்தரவுறாய் வாழிதே நீ தாய்க்கும் தகப்பனுக்கும் உபகாரம் செய்யும்படி நீ எனக்கு சொல்லி இருக்கிறாய் யாள்லா என தாய் ரகப்பன கலைக்கு மேல வைத்து நான் மதிக்கிறேன் உபகாரம் செய்கிறேன் எனக்கு ஒரு வளம இதுதான் மேலதிகம் என்கிறது புரிந்து கொங்கோ சுருக்கமாக சொல்றேன் எனக்கு ஒரு வளம நான் காலையில சம்பாத்தியத்துக்காக போய் பிறந்தவர்களுக்காகவும் எனது தாயில் விப்பனுக்காகவும் உணவுகள் எடுத்துக்கொண்டு வருவேன் தேவையான பொருள்களே தகப்பனு கொடுத்து போட்டுதான் என்ன மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் கொடுக்கா ஒரு நாள் நான் தாமதமாகி விட்டேன் என்ன தாய் தகப்பனும் உறங்கிவிட்டான் குழந்தைகள் பசியில் அறிந்து கொண்டிருக்கு நான் மாற்றம் செய்ய தாயப்பாட்டும் நான் உணவு பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு போய் நிற்கிறேன் அவர்களை எழுப்பாட்டும் குழந்தைகள் அவர்களுக்கு உணவை முன்படுத்தி கொடுக்கோ நேரம் தாயும் தகப்பனும் எலும்ப அவர்களுக்கு உணவை கொடுத்துகளுக்கு கொடுத்தேன் செஞ்சது உனக்காக வேறு யாருக்காக வேண்டிய உனக்காக நீ எனக்கு திறந்து தரோ கண்ணு கொஞ்சமா கண்டு விட்டு இந்த பசியில படுத்துருமோ அப்பதான் எழுப்பாட்டி கொடுங்களேன் எலும்பாட்டுறது குத்தமா இல்லையா பத்துவா சொல்லும் சின்ன புள்ள அழுது கொண்டிருக்குது அதை ஓரமாக்கி வச்சிட்டு கொடுத்திருக்கலாம் இவருக்கு இது தெரியும் மேலாக உபகாரம் எப்பாக்கு சாப்பாட்ட குடும்பம் முதலாவது சாப்பாட்ட கொடுக்க உணவு அப்பாவது சாப்பாட்ட குடும்பம் இது மார்கத்தில் பிழை இல்ல என்றால் கண்ணியமான சகோதரர்களே இந்த சகோதரர் அல்லாஹும் கிட்ட இந்த பொருத்தமாக விவாதம் என்கிறது இதுதான் நபிலான வணக்கம் என்கிறது மேலதிகமாக இன்னும் உண்டு நேரமாகிவிட்டது இன்னும் ஒன்று சொல்றேன் கண்ணியமானவர்கிட்ட அடுத்த சம்பவம் அதே அதே அதே அதிகாவது சகோதரர் என்ன பல சகோதரர்களும் கூலி வேலை செய்வாங்க எல்லாரும் அப்ப அப்ப கூலி எடுத்துக்கொண்டு போயிட்டாங்க ஒரு சகோதரர் கூலி எடுக்காம போயிட்டாரு இப்ப நான் உங்களை கேட்கிறேன் கூலி எடுக்காம போனா நீங்க என்ன செய்வீங்க ஆயிரம் ரூபாய் கூலி கொடுக்கணும் அல்லது உங்களோட பணத்தோடு பணமாக சேர்த்து வெச்சுட்டு அவர் வந்தா கொடுப்போம் என்று சொல்வீங்களா நீங்களும் கேட்டுப்பாரு அந்த சகோதரர் அந்த கூலி பணத்தை சகோதரர் வரல யோசிக்கிறார்கள் ஆகிவிட்டது மூலமாக மாடு வாங்கினார் மாடு மந்திரியாக ஆகிவிட்டது அவைகளின் மூலமாக ஒப்பகம் வாங்கினார் அந்த ஒற்ற ஒரு பெரும் பெரும் சகோதரே உங்களுக்கு நாககம் இருக்கலாம் ஒரு நாள் ஒரு நாள் உங்களுக்கு நீங்க தரல்ல நான் எதிர்க்காம போயிட்டே அந்த கூலியை உங்களுக்கு இப்ப தரையிடுவோம் உங்களோட கூழியை நான் பாதுகாப்பாக வைத்திருக்கிறேன் இதோ பெரிய கூடி ஆடு மாடு ஒட்டகைகளுடைய தான் என்ன விளையாடுறீங்களா இல்ல கேள்வி பண்றது உங்களோட கூலி பணத்துக்கு ஒரு ஆடு வாங்க அது ஒரு மந்தையாக மாடி வாங்க ஒரு மந்தையாகிவிட்டு இதை நீங்க எடுத்துக்கொண்டு போங்க அந்த சகோதரர் இவர் அந்நாட்டை சொல்றார் யார் நான் அவர்கிட்ட இப்படியே சொன்னேன் அவர் எல்லா ஆடுகளையும் மாடுகளையும் ஒத்தகங்களையும் எடுத்துக் கொண்டு அந்த ஆடுகளை மாடுகளை பராமரிப்போம் அவருக்கு அழை கேட்போம் நீ என்னையோந்திப்போ இந்த கண்ண கொஞ்சம் அகற்ற எங்களுக்கு தொடர்ந்து தான் கண்ணு கொஞ்சமா கண்டு விட்டா நடப்பீங்களா எதிர்பார்க்கிற மேலதிகமாக மேலதிகமாக யாருக்காக மூணாவது சகோதரர் லினா நடக்க போகுது கனவுகள் மூடப்பட்டு விட்டது நடக்க போகிறது அந்த பெண்ணை அணுகிவிட்டார் ஒரு சில காசிகளை ஒரு சில காசிகளை அந்த பெண்ணுக்கு கொடுத்து விட்டு அந்த பெண்ணுமோ வறுமையான நிலைமையில் அந்த காசிகளை பெற்றுக்கொண்டு பாவத்துக்கு சம்மதமாகிவிட்டால் அவன் நடக்கும் அந்த நேரம் நெருக்கமான நேரம் அந்த பெண்மணி பேசுகிறார் பிம்பில்லாக விஷயத்துல அல்லாஹூ பயந்து பார்க்கிறார் உடனே அல்லாட பயம் வருத்தி உடைய ஞாபகம் வந்துச்சு உன்னுடைய ஞாபகம் வந்துச்சு நான் இந்த பாவத்தை விட்டு என்ன பாதுகாத்துக் கொண்டு விட்டேன் உனக்காக செஞ்சேன் இந்த கல் அகற்றி தருவனும் கல் அகன்று விட்டது மூணு பேரும் வெளியில வந்து கண்ணியமானவர்கள் இதனாலதான் கொஞ்சம் நீங்க கூறத்துக்கு யோசனை பண்ணி கொள்ளுங்கள் நாங்க ஒவ்வொருத்தரும் சரலை கூட மேல் மிச்சமான அமல்கள் நிறைய இருக்குறது ஒன்று அண்ணாட நெருக்கத்தை அதுதான் உண்டாகும் தான் அன்னாட நெருக்கம் எனக்கு கிடைத்தா பயப்பட தேவை பயப்பட தேவை ஒரு துவாங்க சொல்றான் நீங்க எனக்கிட்ட கேட்டா நிச்சயமாக உங்களுக்கு தந்தை ஆகவேன் அண்ணா நிராகரிக்க இதுல நிறைய கருத்து நிபந்தனைகள் இருக்குவே தீன விளங்கும்போன் எனக்கு நஷ்டம் இல்லை கை கொடுக்கும் உங்களுக்கும் யாரு உனக்கு நெருக்கமான அபி கூட்டத்தில் எங்களையும் சேர்த்து உனக்கு நெருக்கமான கூட்டத்தில் எங்களையும் சேர்க்கும் உன்னுடைய நெருக்கத்தை யாரையும் கூட வாக்கு யார்தான் முக்கர் ரவி எங்கள் கூட்டத்தில் எங்களை கேட்டுக்கோ யாம நல்லோர்களாக வாழ்ந்து நல்லோர்களாக மரணிக்கிற சந்தர்ப்பத்தை விருப்பமானவர்களாக விருப்பத்தோடு சொல்லிக் கொண்டு மௌத்தா ஹோனம் யார் துவக்கத்தை பார்த்தவர்களாக பிரித்தவர்களாக சந்தோஷத்தோடு மௌத்தா ஹோனம் யார் என்னோட மௌத்தன் அழகாக்கு என்னோட முன்னச்சி ஓமத்தை விட்டுக் கொண்டு போயாவது நடவுக்கு நன்மையான தருமத்தை செய்யமேதான் பாவத்திலிருந்து பாதுகாப்பு அடையோமே ஒன் உதவி இல்லாமையால் தான் உன்னுடைய உதவி எங்களை பாதுகாத்து நல்லோர்கள் வாழ்ந்த சந்தர்ப்பங்களுக்கு தந்திரியா என்ன தாய் தகப்பட பொருந்திக்கோ யாழ்நா தாய் தகப்பட பொருந்திக்கோள் யாருதான் அவர்களுடைய துவாவுக்கு எங்கள் ஆளாக்கினால் தான் மனக்கசப்புகளுக்கு மன வெறுப்புகளுக்கும் ஆளாக்கிவிடாத யாழ்னா தாய் தகர்களுடைய துவாவுக்கு எங்கள் ஆளாக்கினால் தான் யார் யாருடைய தாய் தகப்பந்தியும் பூர்வமாகினார்களோ நீங்கள் ஒரு இணை இணையா நாட்டு மக்களை பொங்களை